ஜபியுங்கள் அதிகமாக ஜபியுங்கள் பாவிகளுக்காக வருத்தல் முயற்சிகளை செய்யுங்கள் ஏனெனில் தங்களுக்காக ஜபித்து பரித்தியாகம் செய்ய ஆள் இல்லாததால் அநேக ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்கள் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம் சேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்த பாத்திமா ஜெபமாலை மாதாவின் பிள்ளைகளே பாத்திமா மாதா காட்சி கொடுத்த நூற்றாண்டு விழாவாக சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவிலே மாதா பாத்திமாவில் வெளிப்படுத்திய காட்சிகளை பற்றி மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அறிந்து உணர நமக்கு கிடைத்த வாப்பு வாய்ப்பு பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும் ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் மாதாவினுடைய காட்சிகளுக்கு தயாரிப்பாக சம்மனசானவரின் மூன்று காட்சிகளும் அதன்பின் மாதாவினுடைய மூன்று காட்சிகளும் பற்றி நாம் ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கிறோம் இன்று பாத்தி மா மாதாவின் நான்காவது காட்சியை பற்றி தியானிக்கப் போகிறோம் இந்த நான்காவது காட்சி நடைபெறுவதற்கு முன்னால் ஏற்கனவே நடந்த மூன்று காட்சிகளால் ஏராளமான மக்கள் அந்த காட்சிகளால் கவரப்படுகிறார்கள் அந்த இடத்திற்கு நிறைய பேர் செல்லுகிறார்கள் நிறைய ஜபங்கள் ஜபமாலைகள் சொல்லப்படுகின்றன என்பதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பகுதியின் வட்டாரத்தின் ஆட்சியர் ஆர்டூரோ ஒலிவேரா சந்தோஸ் என்ற முதன்மை நீதிபதியா இருந்த ஒரு மனிதன் மிகவும் சலசலப்பு அடைய ஆரம்பித்தான் இதுவரையிலும் அவன் அமைதியாக இருந்தான் தன்னுடைய இஷ்டப்படி நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தான் அவன் ஒரு கத்தோலிக்கனாயிருந்தாலும் கத்தோலிக்க வேதத்தை மறுதளித்தவன் ஃப்ரீ மேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாத்தான் சபையிலே மிக பெரிய ஒரு தலைவனாக இருந்தவன் அந்த நாட்டை ஆட்சி செய்கிற முறையிலே வேதத்தையும் கடவுள் பக்தியையும் வேத சம்பிரதாயங்கள் அத்தனையும் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தவன் ஏறக்குறைய அவனுடைய ஆட்சி முறையினாலும் அவன் நடத்திய ஒரு பத்திரிகையினாலும் உலக முறையான வாழ்க்கை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மக்களை பயிற்றுவித்து வந்தான் ஆனால் அவனுடைய கொள்கைக்கு நேர் மாறாக இப்பொழுது நடக்கிற காட்சிகளும் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் வெகுண்டு எழுந்தான் இதற்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று எண்ணினான் கோவாத ஏரியாவுக்கு வருகின்ற மக்கள் கூட்டத்தை அடியோடு தடை செய்ய வேண்டும் அந்த பிள்ளைகள் இனிமேலாக அதை பற்றி பேசாமல் அவர்களை மாயடைப்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் செய்ய விரும்பினான் ஆனால் ஒன்றும் தெரியாதவன் போல ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வந்தது திடீரென்று அவன் த பாத்திமா சிறுவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் அனுப்பினான் உங்கள் சிறுவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் நான் இருக்கிற என்னுடைய அலுவலகத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அந்த பிள்ளைகளை கொண்டு செல்வது அவ்வளவு எளிது அல்ல ஏனென்றால் அல்யூஸ்ட்ரல் என்ற அந்த இடத்திலிருந்து அவரம் என்ற பட்டணம் ஆறு மைல் தூரம் அந்த காலத்திலே சிறிய கழுதை குட்டிகளின் மேல் அமர்ந்து பயணம் செய்வார்கள் நடந்து செல்வார்கள் அப்படி நடந்து செல்லக்கூடிய அளவுக்கோ கழுதையின் மேல் அமர்ந்து செல்வதற்கோ முடியாத அளவுக்கு பிரான்சிஸ்கோவும் ஜசிந்தாவும் மிக சிறு பிள்ளைகளாயிருந்த காரணத்தினால் அவர்களுடைய தகப்பனானவர் மனுவேல் மார்டோ என்னுடைய பிள்ளைகள் அங்கே வராது என்று தீர்மானித்துக் கொண்டு சும்மா இருந்துவிட்டான் ஆனால் லூசியாவுடைய தாயும் தகப்பனும் எப்படியாவது அவளை அங்கே கொண்டு செல்ல வேண்டும் இல்லையென்றால் நமக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடும் என்று எண்ணினார்கள் ஆகவே லூசியாவினுடைய தகப்பனார் அந்தோனி சாந்தோஸ் அவளை ஒரு கழுதையிலே ஏற்றுக்கொண்டு அவரும் பட்டணத்திற்கு சென்றான் அங்கு சென்றவுடனே எங்கே மற்ற பிள்ளைகள் என்று அவன் ஆர்வத்தோடு கேட்டான் அவர்கள் வரவில்லை ஆனால் தகப்பனார் வந்திருக்கிறார் தகப்பனார் யார் மனுவேல் மாற்றோ வந்து நின்றான் உங்கள் பிள்ளைகளை எங்கே எங்கள் பிள்ளைகள் அப்படி இங்கே வரக்கூடிய அளவுக்கு வயது ஆனவர்கள் அல்ல மிகச் சிறியவர்கள் அவர்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை ஏற்கனவே ஏதாவது வேலைக்காக பிற ஊர்களுக்கு சென்றால் என் பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெரியவர்கள் அல்ல எனவே அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் கோபப்பட்டான் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை லூசியாவை பார்த்தான் நீ மாதாவை பார்த்தாயா ஆம் பார்த்தேன் மாதா என்ன சொன்னார்கள் ஜபமாலை சொல்ல சொன்னார்கள் ஜபம் தவம் வருத்தல் முயற்சிகள் செய்ய சொன்னார்கள் வேறு என்ன சொன்னார்கள் நிறைய காரியங்களை சொன்னார்கள் அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் அது ரகசியம் என்றாள் அந்த இரகசியத்தை அறிவதற்காகத்தானே உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் அந்த ரகசியத்தை நீ சொல்ல வேண்டும் என்று கண்டிப்பாக சொன்னான் அது ஒரு முடியாது அதை சொல்வதைத் தவிர நான் மரணமடைய தயாராகிருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னாள் லூசியா மேல் அவன் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை சரி போங்கள் என்று அனுப்பிவிட்டான் அவனுடைய திட்டம் வேறாக இருந்தது அவர்கள் போன பிறகு கோவாதா ஏரியாவிலே ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி மாலையிலிருந்து ஏராளமான மக்கள் கொழுமி ஆரம்பித்தார்கள் அடுத்த நாள் காலையில் பிள்ளைகள் அங்கே செல்லுவார்கள் அவர்களை செல்லவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு ஆர்டூரோ என்ற ஆட்சியாளர் தன்னுடைய குதிரை வண்டியிலே திடீரென்று பிள்ளைகளுடைய வீட்டின் முன்னால் வந்து நின்றான் அந்த வீட்டிலே சென்று அன்பாக பேசினான் பெற்றோர்களை பறிவோடு நடத்தினான் வாருங்கள் நான் இப்போது மனம் மாறிவிட்டேன் பிள்ளைகள் சொல்வது போல மாதா வருகிற காட்சியை நானும் பார்க்க விரும்புகிறேன் எனவே வாருங்கள் போகலாம் சிறுவர்கள் நாங்கள் நடந்தே செல்லுவோம் எங்களுக்கு வண்டி வேண்டாம் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை உங்களை அழைத்து செல்வதற்காகத்தான் நான் வண்டி கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் என்னோடு வர வேண்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து மாதாவை பார்க்க போவோம் வாருங்கள் என்று அவர்களை வண்டியிலே ஏற்றினான் கோவாத்தா ஏரியாவுக்கு செல்வதற்கு முன்னால் பங்கு குருவானவரை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு அதன் பின் நாம் அங்கே செல்லலாம் என்று பங்கு குருவானவர் இருக்கிற பாத்திமா பங்கு கோவிலுக்கு அந்த பிள்ளைகளை நடத்தி சென்றான் வண்டியிலே அங்கு செல்லுகிறவன் சுவாமியாரை பார்க்கவில்லை அந்த இடத்திற்கு செல்லவில்லை அந்த வழியாக அவன் தன்னுடைய சொந்த ஊர் அவுரம் என்ற நகருக்கு வண்டியை துருப்பினான் உடனே குழந்தைகள் ஓலமிட்டார்கள் எங்கே செல்கிறீர் இது கோவா தாயேவுக்கு போகிற வழி இல்லையே இல்லை இல்லை இப்படியும் ஒரு வழி இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லி வேகமாக தன்னுடைய இல்லத்திற்கு அவர்களை கொண்டு சென்று பதவை திறந்து உள்ளே போட்டு பூட்டிவார் பிள்ளைகளுடைய தகப்பன்மார்களும் சகோதரர்களும் வந்தார்கள் ஆனால் யாரையும் பார்க்க விடவில்லை நான் அவர்களிடமிருந்து அவர்கள் சொல்லுகிற அந்த ரகசியத்தை அறிந்த பிறகுதான் அவர்களை வெளியே விடுவேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் சென்றவுடன் அந்த குழந்தைகளை மிக அன்போடும் பரிவோடும் பராமரித்து நன்றாக உணவு கொடுத்து அவனுடைய இவர்களும் விளையாடும்படியாக அவனுடைய மனைவி அந்த பிள்ளைகளை பராமரித்து வந்தாள் எந்த விதமான குறையும் ஏற்படவில்லை ஆனால் மாலையானதும் ஒவ்வொருவராக அழைத்து அவன் கேட்க விரும்பினான் முதலில் ஜசிந்தா மாதா உனக்கு என்ன ரகசியத்தை சொன்னார்கள் நான் அதை சொல்ல மாட்டேன் பிரான்சிஸ்கோ நீ சொல்லுவாயா நானும் அதை சொல்ல லூசியா நீ என்ன செய்ய போகிறாய் சொல்லவே மாட்டேன் உங்களை நான் சிறையில் அடைப்பேன் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு உங்களை கொல்லுவேன் தயாராக இருக்கிறீர்களா நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடனே அவர்களை கொண்டு சிறையில் அடைத்தான் கதவைட்டிறைச்சாலைக்குள்ளே இன்னும் அநேகர் இருந்தார்கள் குற்றவாளிகள் எல்லா விதமான பாவமூட்டம் செய்கிற குற்ற அங்கே இருந்தார்கள் அவர்களோடு கொண்டு இவர்கள் விட்டு விட்டு கதவை போட்டி விட்டார்கள் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன இந்த சிறு பிள்ளைகளை நம்மோடு கொண்டு சிறையிலே அடைக்கிறேன் என்று சிறுவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்கள் சாப்பாடினார்கள் சில ஆடல்கள் பாடல்களை ஆர்த்தார்கள் உரிய காரியம் இல்லை வாருங்கள் நாம் ஜபமாலே செய்வோம் என்று சொல்லி அவர்களில் உயர்ந்த ஒரு மனிதனிடம் தன்னுடைய ஜபமாலையை கொடுத்து அந்த உயர்ந்தமான ஆணையிலே இந்த ஜபமாலையை மாட்டு உடனே அவன் மாட்டினான் அதிலே இருந்த பாடலை பார்த்து மூன்று பேரும் முழந்தாள் படியிட்டு ஜபம் மாலை விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொருவராக சிறை கைதிகளும் அவர்களோடு சேர்ந்து ஜபமாலை சொன்னார்கள் ஏற குறைய ஜபம் மாலை சொல்ல ஒரு சேவகன் உள்ளே வந்தான் எங்கே அவர்கள் அவர்களை ஒவ்வொருவராக நான் அழைத்துச் செல்ல வேண்டும் முதலே ஜசிந்தா நீ வா என்று கையை பிடித்து எடுத்துக்கொண்டு செல்கிறான் நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் கொப்பரையிலே எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது அவள் கொஞ்சமும் பயப்படவில்லை அப்படி நான் சாக தயாராகவே இருக்கிறேன் தைரியமாக சென்றாள் அவளை அடைத்து சென்று வேறொரு அறையிலே அடைத்து வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் வந்து பிரான்சிஸ்கோ போது நேரம் நீ சாக போகிறாய் அவள் ஏற்கனவே கொப்பரையிலே வெந்து செத்து போனாள் நீ அடுத்தபடியாக சாக போகிறாய் என்று பயமுறுத்தலோடு சொன்னான் லூசியா சொன்னாள் பரவாயில்லை நாம் சாவதினால் வேகமாக மோட்சத்திற்கு செல்லலாம் பயப்படாதே பிரான்சிஸ்கோம் சென்றான் அவர்களை இன்னொரு அறையிலே கொண்டு அடைத்து வைத்துவிட்டு மூன்றாவது லூசியாவை வந்து அழைத்தார்கள் லூசியாவும் தைரியமாக சென்றாள் அங்கே சென்ற பிறகு பார்த்தால் மற்ற இரண்டு பேரும் அங்கே நிற்கிறார்கள் மூன்று பேரையும் அங்கே கொண்டு விட்டிருக்கிறார்கள் இவர்கள் பயமுறுத்தலினால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை ஆகவே கெஞ்சி கேட்டு பார்த்தான் எவ்வளவோ பயமுறுத்தி பார்த்தான் முடியவே இல்லை அவர்கள் ஒரு நாளும் மாதா சொன்ன ரகசியத்தை சொல்ல மாட்டார்கள் என்று அறிந்து கொண்டான் அன்று மாலையில் அந்த பிள்ளைகளை அவன் விடுதலை செய்தான் பெற்றோர்கள் வந்து அழைத்து சென்றார்கள் மாதா காட்சி கொடுக்க வேண்டிய அந்த பதிமூன்றாம் நாள் முடிந்து விட்டது என்ன நடந்தது கோவாதா அங்கே ஏற்கனவே அந்த இடத்தை அழகாக அலங்கரித்து ஏராளமான மக்கள் வந்து ஜவ மாலை கொண்டிருந்தார்கள் அன்று காலையில் பிள்ளைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் மாதாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள் அநேகருக்கு மாதா வருகின்ற அந்த வெண்மேகம் காணப்பட்டது அவர்கள் மாதா வருவார்கள் நாம் பார்க்கலாம் என்று எண்ணினார்கள் மாதாவை பார்க்க முடியவில்லை அவர்கள் அங்கே ஒரு மேசையிலே மலர்களால் அலங்கரித்து வைத்திருந்தார்கள் ஒரு பீடம் அந்த பீடத்திலே ஏராளமானவியர் சென்று காணிக்கை போட்டார்கள் நிறைய பணம் குமிந்திருந்தது அதற்கு பொறுப்பாயிருந்த ஒரு பெண்மணி மரியா கொரேரா இவளிடம் சென்று மக்கள் சொன்னார்கள் பிள்ளைகள் வரவில்லை மாதாவும் வரவில்லை இதோ நிறைய பணம் இருக்கிறது இதையெல்லாம் எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் அவளும் தன்னுடைய கைப்பயிலே அதை வைத்துக் மாலை வரையிலும் அங்கே இருந்த கூட்டம் ஜெபமலை செய்து கொண்டு பிறகு போய்விட்டது அன்று மாதா காட்சி நடைபெறவில்லை தேதி வெள்ளிக்கிழமை அன்று அல்யூஸ்டல் என்ற சிற்றூருக்கு அருகிலே இருக்கின்ற வலினோஸ் என்ற இடத்தில் அது ஒரு சிறிய பள்ளத்தாக்கு அங்கே பிள்ளைகள் ஆடு மேய்க்க சென்றிருந்தார்கள் அன்று மதியான உணவு அருந்தி ஓய்வு எழுத்தபின் ஆடுகளை நடத்தி கொண்டு சென்றார்கள் ஏறக்குறைய நாலு மணி இருக்கும் அன்று அவர்களோடு லூசியா பிரான்சிஸ்கோ பிரான்சிஸ்கோவினுடைய அண்ணன் ஜான் இந்த மூன்று பேரும் தான் இருந்தார்கள் ஜசிந்தா வரவில்லை ஆனால் நாலு மணி ஆனதும் லூசியா பிரான்சிஸ்கோவிடம் சொன்னால் ஏதோ ஒரு அடையாளம் தெரிகிறது மாதா வருவது போல் எனக்கு தோன்றுகிறது உடனே நீ ஓடி போய் ஜசிந்தாவை கூட்டிக் கொண்டு வா பிரான்சிஸ்கோ தன்னுடைய அண்ணன் ஜானிடம் சொன்னான் நான் வரவில்லை ஜான் நீ போய் ஜசிந்தாவை கூட்டிக் கொண்டு வா அவன் சொன்னான் நான் போகவில்லை நானும் மாதாவை பார்க்க வேண்டாமா என்றான் லூசியா அப்போது ஜான் கையிலே இரண்டு பைசாக்களை கொடுத்து இன்னும் இரண்டு பைசா உனக்கு தருவேன் தயவு செய்து ஓடிப்போய் ஜசிந்தாவை கூட்டிக் கொண்டவுடன் காசை வாங்கிக் கொண்டு வேகமாக ஓடி நான் பாருங்கள் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த ஜசிந்தாவை வேகமாக வரும்படி அழைத்தான் அவளும் ஓடோடி வந்தாள் என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று என்று சொல்லிக்கொண்டு வரவே மாதா வருகையும் சரியாக இருந்தது அந்த இடத்திலே அசின் ஹேரா என்ற ஒரு மரம் அந்த மரத்திலே மாதா அவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள் இப்போது லூசியா அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் நீங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாதமும் பதினோராம் தேதி இங்கு வாருங்கள் ஜெபமாலையை சொல்லி வாருங்கள் இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அநேகர் பலர் குணமடைய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இங்கே பிரிகிற காணிக்கையை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே மாதா சொன்னார்கள் அந்த பணத்தை கொண்டு இரண்டு சிறிய சப்பர தட்டுகள் செய்யுங்கள் ஜெபம்மாலி மாதா திருவிழாவின் போது சப்பரம் எடுப்பதற்காக அதை தயார் செய்யுங்கள் அந்த பவனியின் போது லூசியா ஜெசிந்தாவுடன் வேறு இரண்டு செறிமைகள் வெண்ணிற அணிந்து பவனியாக அதை எடுத்துச் செல்ல வேண்டும் இன்னொரு சப்பர தடை பிரான்சிஸ்கோம் மூன்று சிறுவர்களும் வெண்ணிற ஆடை அணிந்து சுமந்து செல்ல வேண்டும் என்று அந்த சப்பர பவனியை ஒரு முக்கியமான கருவியாக அவர்கள் உணரும்படியாக செய்து அதற்காக பணத்தை செலவிடுங்கள் மீதி பணத்தை இந்த இடத்திலே கட்டியிருக்கின்ற கோவிலுக்காக வைத்துக் அடுத்த மாதம் கோவாதா நீங்கள் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடைசியாக இந்த இந்த கட்சியிலே மாதா சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னார்கள் அதுதான் ஜபியுங்கள் அதிகமாக ஜியுங்கள் பாவிகளுக்காக ஒருத்தல் முயற்சிகளை செய்யுங்கள் ஏனென்றால் தங்களுக்காக ஜபித்து பரித்தியாகம் செய்ய ஆள் இல்லாததால் அநேக ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்கள் இந்த செய்தி அவர்கள் காதிலே தெளிவாக விழுந்தது அதன்பின் லூசியா கேட்டாள் வியாதிக்காரர்கள் அநேகரை குணமாக்கச் சொல்கிறார்களே அவர்களில் சிலரை குணமாக்குவேன் ஆண் எல்லாரையும் அல்ல அவர்கள் தங்கள் சரீர சுகத்தை விட தங்களுடைய ஆன்மீக பரிசுத்தனத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும் எனவே அவர்களை பக்தியோடு ஜபமாலை சொல்ல அவர்கள் குணமடைவார்கள் மேலும் மாதா கூறினார்கள் லூசியாவின் வேண்டுகோளின்படி லூசியா ஏற்கனவே சென்ற கையிலேயே கேட்டிருந்தாள் இப்பொழுதும் கேட்டால் அம்மா நீங்கள் யார் என்று சொல்லுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களின் அம்பும்படியாக ஒரு இதெல்லாம் மக்கள் கேட்டு லூசியாவிடம் சொன்னது அந்த அழகான பெண்மணி யார் என்று கேள் அவர்களை நம்புவதற்காக ஒரு புதுமை செய்யும்படியாக கேள் என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்டவுடனே மாதா தெளிவாக சொன்னார்கள் அக்டோபர் மாதம் நான் என்று சொல்வேன் அன்று ஒரு பெரிய புதுமையும் செய்வேன் மக்கள் எல்லாரும் நான் கடவுளின் தாய் என்பதை கண்டு உணரும்படியாக அற்புதங்களை நிகழ்த்துவேன் அங்கே சூசியப்பர் உலகத்தை ஆசீர்வதித்தபடி வருவார் மாதாவும் வியாபல மாதாவாக தோன்றி வருவார்கள் கார்மேல் மாதாவை பார்ப்பீர்கள் இப்படி அங்கே நடக்க வேண்டிய காட்சிகளை முன்னதாகவே மாதா அறிவித்து விட்டார்கள் இது அநேகருக்கு அத்தாட்சியாக இருந்தது இந்த காரியம் நடக்குமானால் அப்படி ஒரு புதுமை நடக்குமானால் நிச்சயமாக இங்கே தோன்றுவது கடவுளின் தாயாகிய தேவ மாதா கன்னி மரியம்மாள்தான் என்று உறுதியாக நம்பலாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உண்டாகி இருந்தது இங்கே நாம் குறிப்பாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இன்று மாதா சொன்ன செய்தியிலே ஒரு வேத சத்தியத்திற்கு விளக்கம் இருக்கிறது விசுவாச பிரமாணத்திலே நாம் ஒரு காரியம் சொல்லுகிறோம் புனிதர்களுடைய சமுதீத பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் திருச்சபை மூன்று வகையானது உலகத்திலே இருக்கின்ற திருச்சபை மோட்சத்திலே இருக்கின்ற திருச்சபை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற திருச்சபை இப்படி மூன்று சபையாக இருக்கின்ற இவர்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த மூன்று வகையான புனிதர்களும் தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாயிருக்கிறார்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் சமூதீத பிரயோஜனம் என்றால் ஒரு சமூக உறவோடு அவர்கள் எல்லாரும் மோட்சத்திற்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்கிறவர்கள் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் உலகத்திலே வாழ வேண்டும் இதுதான் விசுவாச பிரமாணத்திலே இருக்கின்ற அந்த சத்தியம் புனிதர்களுடைய சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் என்பது இந்த சமூக பிரயோஜனத்தை பற்றி தான் மாதா இந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள் கொஞ்ச பேர் சேர்ந்து ஜமும் ஒருத்தல் முயற்சியும் செய்து பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தால் அநேக பாவிகள் மனம் திரும்புவார்கள் கொஞ்ச செய்கின்ற இந்த ஜபத்தினால் இந்த உருத்தல் முயற்சிகளினால் ஏராளமான பாவிகள் மனம் திரும்புவார்கள் இதுதான் மாதா இங்கே சொல்லுகிற விஷயம் தங்களுக்காக ஜபித்து பரித்தியாகம் செய்ய ஆள் இல்லாததால் அநேக ஆன்மாக்கள் நகத்துக்கு போகிறார்கள் என்றால் அதை அப்படியே மாற்றி சொல்லி பாருங்கள் தங்களுக்காக ஜபித்து பருத்தியாகம் செய்கிற காரணத்தினால் அநேக ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் அல்லவா இதுதான் அந்த செய்தியின் விளக்கம் கொஞ்ச பேர் சேர்ந்து பாவிகள் மனம் திரும்ப பாவங்களுக்கு பரிகாரமாக ஜபம் செய்து ஒப்பு கொடுத்தால் அநேகர் மோட்சத்திற்கு செல்லலாம் அநேகர் நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றப்படலாம் இந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே வேறு ஊன்றியது பாத்திமா செய்திகளிலும் பக்தி முயற்சிகளிலும் இருக்கின்ற விசேஷமான ஒரு தன்மை இதுதான் எல்லாரும் பெருமளவிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர வேண்டிய தேவையில்லை கொஞ்ச பேர் சேர்ந்து மாதா சொன்ன அந்த பரிகார பக்தி முயற்சியை சரியாக கடைபிடித்து பாவிகளுக்காக ஒப்பு கொடுப்பார்கள் என்றால் வராத அநேக பாவிகள் மனம் திரும்பும் வரத்தை பெறுவார்கள் இதுதான் விசேஷமான ஒரு காரியம் இதை இன்று மாதா அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தினார்கள் இனிதான் சொல்ல போகிறார்கள் அந்த பக்தி முயற்சி என்ன மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய பக்தி முயற்சி என்ன அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று இனிமேல் விளக்கம் சொல்ல போகிறார்கள் ஆனால் அதன் பலனை இப்போது அறிவிக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லப் போகிற பக்தி முயற்சியை நீங்கள் கடைபிடித்தால் ஏராளமான பாவிகள் மனம் திரும்புவார்கள் மோட்சத்திற்கு செல்லுவார்கள் நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றப்படுவார்கள் இதை நன்றாக நாம் பதித்துக்கொள்ள வேண்டும் முதல் சனி பக்தி முயற்சி மாதா சொன்னபடி ஒவ்வொரு பங்கிலும் நடக்குமானால் அந்த பங்கிலே அந்த பக்தி முயற்சியை கடைபிடிப்பதற்காக வருகின்ற ஒரு சிலரால் அந்த பங்கிலுள்ள எல்லா மக்களும் நரகத்திற்கு போகாமல் பாதுகாக்கப்பட்டு மோட்சத்திற்கு செல்லுவார்கள் தங்களுக்காக ஜபித்து பருத்தியாகம் செய்ய ஆள் இல்லாததால் அநேக ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகிறார்கள் ஆனால் தங்களுக்காக ஜபித்து பருத்தியாகம் செய்கிற காரணத்தினால் அநேக ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு செல்லுவார்கள் ஆமன் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்